அவர்களுடன் தொழுகைக்காக வெளியில் நீங்கள் சென்றது என்று ஒரு மனிதர் இபனு அப்பாஸ் அலி அல்லாஹோங் அவர்களிடம் கேட்டார் அதற்கு அப்பாஸ் அலி அல்லாஹாங் அவர்கள் ஆம் எனக்கு அவர்களுடன் நெருக்கமான உறவு இல்லாதிருந்தால் சிறு வயதுடைய நான் அதில் கலந்து கொண்டிருக்க முடியாது கசீர் பின் சல் அலி அல்லாஹும் அவர்களுடைய இல்லத்தின் அருகில் உள்ள மேடைக்கு நபிசலாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் பின்னர் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் பெண்கள் பகுதிக்கு வந்து அவர்களுக்கு போதனை செய்தார்கள் தர்மம் செய்யுமாறு அவர்களுக்கு வலியுறுத்தினார்கள் பெண்கள் தமது ஆபரணங்களை எடுத்து பிலால் அலி அல்லாஹும் அவர்கள் ஏந்தி கொண்டிருந்து ஆடையில் போடலானார்கள் பின்னர் நபிசல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்களும் பிலாலும் இல்லம் திரும்பினார்கள் என்று விடையளித்தார்கள்